நச்சினையின் நித்தம் உருமுத்துள்ள முட்டுக்கட்டையை அகற்று என்ற கட்டுரையில் நம்முடைய முயற்சிக்கு முட்டுக்கட்டை போடுவது எது என்றால் சோம்பல் மனதளர்ச்சி திருநில் நம்பிக்கையின்மை பொறுமையின்மை தீர்மானமின்மை ஆழமற்ற தன்மை இவைகள்தான் முயற்சியில் ஈடுபட மறுக்கும் வெறுக்கும் ஒருவித மனநிலைதான் சோம்பல் சோம்பல் வேலையை செய்ய விடாது எந்தவித முயற்சியிலும் ஈடுபட ஈடுபட்டால் இடையூறுகளை மலையளவு சிரமமாக தோன்றும் இதுவே மனதில் வளர்ந்து ஒருவித வெறுப்பை உண்டாக்கிவிடும் பிறக்கும் குழந்தையின் இரு கைகளும் சம அளவு வலிமை இருக்கும் அது வளர்ந்து வாலிவு பருவம் அடையும் பொழுது வளர்க்கையால் தூக்க இயன்ற ஒன்றை இடக்கையால் செய்ய இயலாது போல இருக்கிறது காரணம் என்ன வளர்க்கைக்கு அளிக்கப்பட்ட உழைப்பு இடதுகைக்கு வழங்கப்படவில்லை அதனால் தான் இடதுகை வலது வலுக்குன்றிவிடுகிறது இதுபோலத்தான் சோம்பல் நம்முடைய அறிவுக்கும் உடலுக்கும் வேலை கொடுக்காமல் வலிமையை குறைய செய்து விடுகின்றது சோம்பல் உயிர் வாழும் மனிதனின் என்று ஜே ஜே கூறுகிறார் சோம்பல் தீமையை மட்டும் வரவழைக்கவில்லை வரவழைக்கிறது சோம்பேறித்தனம்தான் அதனால் தான் என்ற அறிஞர் பாசத்தோடு வேண்டுகோள் விடுக்கின்றார் உங்களின் சோம்பலுடன் போராடுங்கள் நாடு கடத்துங்கள் உங்கள் சோம்பேறித்தனத்தை என்று எப்படி நாடு கடத்துவது ஒளியுள்ள இடத்திற்கு இருள் வராது பகலவன் வந்தால் பணி இருக்காது இதே போல எங்கு உழைப்பு இருக்கிறதோ அங்கு சோம்பெறித்தனம் இருக்காது நாடு கடத்துவதற்கு நல்லபடியில் விரட்டுவதுதான் விடாமுயற்சியின் அடுத்த விரோதி மன தளர்ச்சி எடுத்த முயற்சியில் இன்னல் எதிர்ப்பு தடை தோல்வி ஏற்படும் பொழுது முயற்சியை தொடர விடாமல் முடமாக்குவது மன தளர்ச்சிதான் மனித முயற்சி எதுவும் எடுத்தவுடன் வெற்றியை தந்து விடுவது இல்லை முயற்சி என்றால் அது முட்கள் நிறைந்த காலம்தான் அதில் நடந்து செல்ல வேண்டும் வெற்றியின் கனி நமக்கு வேண்டுமானால் முள் நிறைந்திருக்கிறதே என்று மனம் தளர்வதில் அர்த்தமே இல்லை பலாப்பழத்தில் சடையே இருக்கக்கூடாது ரோஜியில் முட்களே இருக்கக்கூடாது மாகற்காயில் நசப்பே இருக்கக்கூடாது என்று எதிர்பார்ப்பது எவ்வளவு மடமையோ அவ்வளவு மடமையாகும் முயற்சியில் துன்பங்களை இருக்கக்கூடாது என்று எதிர்பார்ப்பதும் வெற்றி பெறாமல் ஓய்வதில்லை என்னும் உருவாக்கிக் கொண்டால் துன்பங்களைக் கண்டு மனம் தளர வேண்டியது இல்லை துன்பம் நம்மை விட்டு விலகி போய்விடும் இதற்கு மாறாக அதிக ஆர்வம் கொள்ள முடியும் உள்ளத்தில் உறுதி ஏற்படும் வெற்றி கிடைக்கும் வரை உழைத்துக் கொண்டே இருப்பதுதான் நம்முடைய கொள்கையாக மாறிவிடும் மன தளர்ச்சிக்கு முக்கிய காரணங்கள் மூன்று அச்சம் சோம்பல் பொறுமையின்மை முயற்சியில் இடையூறு ஏற்பட்டதும் இனிமேல் எப்படி ஆகுமோ என்று ஒருவித அச்சம் ஏற்பட்டு விடுகிறது எத்தனையோ திறமைசாலிகள் சிறிதளவு துணிவு இயலா இல்லாமையால் அழிந்து விட்டனர் என்று கூறுகிறார் சிட்னி ஸ்மித் முயற்சியில் இடையூறுகள் குறுக்கிட்டதும் இதற்கு மேல் என்ன செய்வது என்று தெரியாமல் அப்படியே நின்று விடுவதற்கு காரணம் சோம்பல் தான் நம்முடைய திறனில் நம்பிக்கை கொள்ளாமல் இருப்பதும் விடாமுயற்சியின் எதிரியாகும் எல்லோரையும் போல நாமும் ஏதாவது செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்யும் போது இடையில் இடையூறு ஏற்பட்டதும் நமக்கு திறமை போதாது என்ற எண்ணம் உண்டானதும் முயற்சியை தொடர்வதற்கு மனம் இடம் கொடுக்காமல் போய்விடும் பட்டுப்போன மரம் துளிர்ப்பது எத்தனை அரிதோ அத்தனை அறிவு நம்முடைய திறனில் நம்பிக்கை இல்லாமல் செயல்புரிவதும் உண்மையில் நமக்கு அளவுக்கு அதிகமான ஆற்றல் அளிக்கப்பட்டுள்ளது அப்படி ஆற்றல் அளிக்கப்படாமல் இருந்திருப்பான கடலை கடந்து இருக்க முடியுமா வானத்தில் வளம் வந்திருக்க முடியுமா வான் சூழலும் கோலத்தை குறிவைக்க முடியுமா இன்றைய யுகத்தை தன்னுடையதாக்கிக் கொண்ட ஐன்ஸ்டீன் அற்புதமான அறிவு பெற்றவர் என்று கல்விமான்கள் கூறுகிறார்கள் ஆனால் ஐன்ஸ்டீன் கூறுகிறார் ால் அழிக்கப்பட்ட அறிவு திறனில் இலட்சத்தில் ஒரு பகுதியை கூட பயன்படுத்தவில்லை என்று அப்படியானால் மனிதனுக்கு அறிவு ஆண்டவனால் அளிக்கப்பட்டிருக்கிறது என்ற உண்மையை அறிந்து கொள்ள முடியும் இப்படி அளிக்கப்பட்டிருக்கும் ஆற்றலை நாம் உணர்ந்து கொள்ளாமல் நமக்கு திறனே இல்லை என்று கருதுவது எவ்வளவு பெரிய அடத்தனம் நன்றி வணக்கம்